நமது நற்றினை வானொலியின் பொது அறிவு குவியல் வணக்கம் ஜனவரி ஏழு இரண்டாயிரத்தி இருபது நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக மங்களூரிலிருந்து ஸ்ரீதர் நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று இந்தியாவில் பூக்களின் நகரம் என்று அழைக்கப்படும் ஊர் குஜராத்தில் உள்ள பலன்பூர் இரண்டு இத்தாலியின் தலைநகர் ரோம் மூன்று தேசிய காவல் அகாடமி ஹைதராபாத்தில் அமைந்துள்ளது இனி இன்றைய நற்றினை பொது அறிவு குவியலுக்கான கேள்விகள் ஒன்று உலகின் பழமையான குகை ஓவியம் எங்கு உள்ளது இரண்டு கடலின் புத்திரன் என்று அழைக்கப்படும் தீவு எது மூன்று இந்தியாவின் எந்த மாநிலம் முற்காலத்தில் மகத நாடு என்று அழைக்கப்பட்டது மீண்டும் சந்திப்போம் நன்றி